இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் புண்படுத்தும் எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் சிம்பு ஆரியா அதுக்கப்புறம் வந்து தனுஷ் இவங்க நாலு பேர்ல உங்களுக்கு யாரும் நீங்க போட்டியா நினைப்பீங்க சார் எனக்கு இவங்கெல்லாம் போட்டி இல்லை சார் அப்போ உங்க போட்டி எது போட்டின்னு எடுத்து சூப்பர் ஸ்டார் சார் உங்களை கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ வந்து இது மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமே இந்த உங்களோட கான்பிடென்ஸ் தான் சார் பவர் ஸ்டாரோட கடந்த படம் ஆயிட்டிருக்கு அப்படின்னு பாத்தாங்க சார் இப்ப எத்தனை நாள் சார் இருநூத்தி இருநூத்தா சார் நாள் இந்த வாடி வதங்கி போயிட்டு இருக்கா மாதிரி தமிழ் சினிமால எப்படி சார் உங்க படம் வந்து இருபத்தஞ்சு நாள் ஓடி இந்த இமாலய சாதனை படிச்சது படத்தோட கதை தருவ நல்லா இருக்கா என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க சார் இருநூத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு விழா அதாவது கொண்டாடுங்களா சார் கண்டிப்பா நாள் விழா வந்து சென்னை ட்ரேட் சென்டர்ல ரொம்ப பிரமாண்டமா கொண்டாடுனா நீ ரெண்டு நாளைக்கு அவுட் ஆஃப் சிட்டில டிராபிக் ஜாமா பேர் அந்த அளவு கூட்டம் நல்ல கூட்டம் சார் அப்புறம் மதுரில வந்து நூத்தி Sir, we have a lot of merchandise. For 30-30 days, we have a lot of merchandise. Oh, a lot of merchandise, sir. Okay, we have a lot of merchandise. We have a lot of merchandise in Tamil Nadu. You are famous in Tamil Nadu, but you all know globally and internationally. Yes, sir. That's power start, sir. Wow! Do you want to do that with Bollywood wipes? I want to wipe the wipes. Do you want to do this? No, sir. Okay, but there is an idea for this? Yes, sir. There is an idea for Bollywood wipes. பெற மன்ன படைத்தலைவன் மனுஷன்ஸ் லைன் பண்ணிட்டு சொன்னா படத்தில வந்து ஒரு வருஷம் கதையை ஒரு வருஷமா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மூணு மாசம் பண்ணிருக்காங்க இந்த ஆனந்த தொல்லை படத்தை பத்தி சொல்லுங்க ரொம்ப எதிர்பார்ப்போட நிறைய ரசிகர்கள் இருக்காங்க என்ன மாதிரி படமாந்த் தொல்ல வந்து படம் இருந்தாலும் இந்த படம் ஆனந்த ஹீரோ இருக்கிற படம் கூட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? எனக்கு பிடிச்சது நான் போட்யா நினைக்கிறேன். அண்ணா வர என்னுடைய குரு ആയി ஏத்துக்கிறது எல்லாம் சூப்பர் ஸ்டார் தான். ஓகே நீங்க மல்டி ஸ்டாரே நடிச்சாலும் வந்து சூப்பர் ஸ்டாரோட தான் நடிப்பீங்க. செம்மயா இருக்கு. ராணா படம் படுத்ததுக்கு அப்புறம் வேணான்னு ஒரு படம் எடுக்குறோ. அதுல வந்து நீங்க நடிக்கிறீங்க சார் இந்த நடக்கனும் அப்படி தமிழ்நாடு ஏங்கிတிருது. இது வரைக்கும் நடிச்ச ஹீரோயின்ல உங்களுக்கு எந்த நடிகரோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஓகே நல்லா இருந்தது ஆன் ஸ்கிரீன் பேர் நல்லா இருந்தது அப்படிங்கற மாதிரி ஒரு இது பண்ணீங்க சார். எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு குளத்துல தாமரை எப்படி தண்ணீர் ஓட்டாதோ அந்த மாதிரி ஒட்டாமதான் போட்டா இருக்கும் தாமரை இலை தண்ணீர் போல அந்த ரெண்டு பல்லாயின் பாடி காமிங்களேன் ரசிகர்களுக்காக பாடுங்கி கிசுவர் இனிமேலும் வரும் சார் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா செய்வாங்க ஒரு ஒரு கிசி கிசு மேகசின் எல்லாத்தையும் வாங்கி லைப்ரரி இல்லவீரா தம்பி பிகே ஃபார்ம் லைப்ரரியல கண்டிப்பா கிசி கிசி புக் எல்லாம் வாங்க போறோம் சரி இதுக்கு సినిమాలో இருக்கற யாராவது உலக பார்த்துட்டு ஆஹா என்ன பவர் स्टार இப்படி பண்றீங்கனே அப்படினு சொல்லிட்டு ஏதோ சினிமா நடிகரள பாராட்டி இருக்காங்க எல்லாமே புராணம் போறாங்க சார் ஆமா சார் சத்தியமாய் தான் ஆரியா சூர்யா எல்லாருமே வந்து பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்கும் போல சார் ஏنا ஆமா சார் எத்தனையோ स्टार இருந்தாலும் பவர் स्टार தனியா இருக்குனு பவர் स्टार தனியா ஆஹா நீங்க தனியா ஒரு மனிதனா நிறைய நல்ல விஷயங்களா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படி நான் கேள்விப்பட்டோம் ஆமா சார் ஹாஸ்பிடல்ஸ் ரெண்டு வெச்சிருக்கீங்க அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அது வந்து ஆனந்தி ஹாஸ்பிடல்னு சொல்லி என்னோட தாயார் பேர்ல ஒன்னு வெச்சிருக்கேன் இன்னொன்னு லத்திகா ஹாஸ்பிட்டல் சொல்லி என்னுடைய பேர் என்ன சார் இங்க இலவசமான ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்ல அப்படி இல்லை ஏழைகளுக்கு வச்சிருக்கீங்களா இந்த ஹாஸ்பத்திரி வைக்கிற நோக்கமே சார் இது இன்னொருங்க இந்த மாதிரி படம் எடுத்து வெளியேறது சுய விளம்பரம் நீங்களே உங்களுக்கு போஸ்ட் வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வதந்திகள் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை இல்ல எந்த அளவுக்கு அது காட்டு தீ மாதிரி வந்து இந்த தீவர்கள் பரப்புற விஷயம் அதெல்லாம் போய் சார் என்ன என்னன்னு பில்ட் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சீர அதாவது தர்மம் தலைக்காக்கும்பா <laughs> <laughs> நம்ம செய்ய வந்து மக்கள் மனசுல ஏத்து அவங்களும் உங்களுக்கான முதல் அருணால்டு பவர் ஸ்டார் ஒப்பிடுக இல்லை இல்லை என்ன இல்லை நான் என்ன ஆமாம் இல்லையா கேட்ட சொல்லு சார் அருணால்டு அவர் வந்து அனுஷ்காவா அமலாபாலா இல்லன்னா வந்து சமீர ரெட்டியா யாரோட ரசிகர் இது கொஞ்சம் நடிகை யாரும் கிடையாது இரண்டாம் கட்ட நடிகைகள் பார்க்கவே மாட்டீங்க மூணாவது விஷயம் சார் உங்களுக்கு கஷ்டமான நடிகை நடிக்க வந்த காட்சிகள் என்ன சார் சோகமான காட்சியா இல்ல ரொமாண்டிக் காட்சியா இல்ல ஸ்டண்ட் காட்சியா கஷ்டம் இல்ல சார் இந்த காட்சி கொடுத்தா நடிச்சு காட்டுறது பாக்குறத கஷ்டம் ஒரேட் <ME> கேட்டால் <laughs> <in> <Village> <imiques> <m insecure pyramidshi> ஒரு குழந்தை கடத்த அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுங்கிறதுக்கு ரெண்டாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அங்கே நடக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயமாவும் கெட்ட விஷயமானோ வீட்டில் போய் பகிர்ந்துக்கூடாது ஆஹா நான் ஒரு வேலை கேட்டேன் ஒரு படத்தோட கதையை என்கிட்ட சொல்லி இந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்கீங்க சரி இதே நீங்கள் வந்து தமிழ் சினிமா வந்து உங்கள் படங்கள் மூலமாக அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறீங்களா தெரியல ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவாக இருந்த தமிழ் சினிமாவை நீங்கள் பாலிவுட் லெவலுக்கு எத்தினு போயிருக்கீங்க என்ன நார்மலா அங்க வந்து அமிதா பச்சன் கூட வச்சிட்டு உங்க பட நல்லா இல்லைனுவாங்க ஆனா இங்க வந்து யாரு கிட்டமே அத சொல்ல முடியாது அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப سپور்ட் थैंक यू சார் அன்னைக்கு வந்து உங்களை பாராட்டணும் இந்த வருஷத்துல உங்க இன்டர்வியூ கேட்டவங்க எல்லாரும் வந்து கான்ஃபிடன்ஸ் மேன் ஆயிருவாங்க கேட்டனக்குது ரெண்டு பேருக்கு டாக்டர் பட்டட கடச்சால ஆச்சரியப்படுறதிலே இன்ஸ்பயர் ஆயி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த தடவை பவர் ஸ்டார் ஸ்ரீநிவாசன்ோட இன்டர்வியூ கேட்டندோம் ஒன்லி ஆன் 92.7 big fm 2021